ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஒரு வருடத்தில் நம்முடைய பிதர்களை உத்தேசித்து செய்யவேண்டியதான தர்ப்பணங்களை வரிசைப்படுத்தி பார்த்துன்னு அதில் இந்த அஷ்டகா புண்ணிய காலத்தில் நாம் செய்யவேண்டியதான தர்ப்பணத்தினுடைய பெருமைகளை ஒரு புராணத்திலிருந்து பார்த்துன்னு அப்படி பித்தர்களுடைய அனுகிரகத்தினால அந்த அச்சோதா என்கிற நதியாக ஓடக்கூடிய கன்னிகை அந்த பாபத்தை அனுபவித்து முடித்த பிறகு அந்த கன்னிகை தான் சத்தியவதியாக ஆவிர் பவிக்கிறாள் பூலோகத்தில் ஒரு மீனவ அந்த சத்தியவதிக்கு ஒரு புத்திரன் பிறக்கிறார் அவர்தான் வியாசாச்சாரியாள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடியவர் அந்த வியாசாச்சாரியாள் விஷ்ணுவுனுடைய அவதாரமாகவே ஆவிர் காரணம் அந்த பித்தர்களுடைய சினேகத்தினாலேயும் அந்த பித்தர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் பிறந்ததினால மகாவிஷ்ணுவே வியாசராக வந்து பிறந்தார் இந்த பூலோகத்தில் ஆகையினாலே தான் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்கிறோம் வேற இல்லை பகவான் நாராயணரை தான் வியாசாச்சாரியாளாக ஆவிர் பவிக்கிறார் அப்படி பித்திருக்கள் அனுகிரகம் செய்து இந்த அஷ்டகாசிராதத்தை செய்ய வேண்டியதான முறையையும் பிதற்களே காண்பிக்கிறார் அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது அத காலம் பிரியாமி ஸ்ராமணி பூஜித்தம் காமிய நைமித்திகாஜஸ்ரஸ்ராத்தகர்மவிதாயிபிகி ஸ்ராத்தங்கள் மூன்றுவிதமாக இருக்குது நித்தியமாக செய்யக்கூடியது நைமித்திகமாக செய்யக்கூடியது காமியமாக செய்யக்கூடியது நித்தியமாக செய்யக்கூடியதுன்னா நாம் பார்த்துன்னு வரக்கூடியதான ஷண்ணவதி தர்ப்பணங்கள் இவைகள் நித்தியம்னு பெயர் நைமித்திகம் அப்படின்னா ஒரு கிரகண புண்ணிய காலத்தில் செய்யக்கூடியதான தர்ப்பணம் ஸ்ராத்தத்தை பிறகு ஸ்ராத்தாங்கமாக செய்யக்கூடிய தர்ப்பணம் ஒரு ஆசூச்சம் வந்துவிட்டால் ஆசூச்சம் போகிறதுக்காக செய்யக்கூடிய தர்ப்பணம் இவைகளுக்கெல்லாம் நைமித்திகம்னு பெயர் காமியம்னு இருக்கு ஒரு பலனை உத்தேசித்து செய்யக்கூடியதான தர்ப்பணம் ஸ்ராத்தாங்க தர்ப்பணம் காமிய ஸ்ராத்தங்கள்னு சொல்லியிருக்கார் இந்த இந்த காமனைகள் நிறைவேறணுமானால் இந்த ஸ்ராத்தத்தை செய்யணும்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அந்த ஸ்ராத்தத்தை முடித்த பிறகு செய்யக்கூடியதான தர்ப்பணம் ஒரு குறிச்சில புண்ணிய காலங்களிலே செய்யக்கூடிய தர்ப்பணம் அவைகளுக்கு காமியம்னு இப்படி மூன்றாக பிரித்து இந்த அஷ்டகா புண்ணிய காலத்தில் செய்யக்கூடிய தர்ப்பணம் நித்யம் அப்படின்னு சொல்லி புத்திரதா தர்ம அஷ்டகாஸ்திசிரேவச்ச கிருஷ்ணபக்ஷே விசிஷ்டாஹி பூர்வாச்சைந்திரிஉதாஹிருத்தா பிரஜாபத்தியீயாசிய திருத்தீயா வைஸ்வதைவிக்கி இந்த நான்கு மாதத்தில் செய்யக்கூடியதான இந்த திசிரோஷ்டகா புண்ணியகாலம் நான்குவிதமான ஸ்திரீகளுக்கு மிகவும் முலனை கொடுக்கிறது திருப்தியை கொடுக்கிறது அதாவது முதல்ல செய்யக்கூடியது ஐந்திரின்னு பேர் மார்கழி மாதம் மார்கசீருஷ மாசம் வரக்கூடியதான திஸ்ரோஷ்டகாவுக்கு ஐந்திரின்னு பேர் அதாவது இதை இரண்டு விதமாக நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது மூன்று நாட்கள் செய்யறதில் சப்தமி அஷ்டமி நவமி அப்படி செய்கிறது இதில் சப்தமி அன்னிக்கு செய்யறது ஐந்திரின்னு பேர் அஷ்டமி அன்னிக்கு செய்யறது இரண்டாவது அதற்கு பிராஜாபத்தியான்னு பேர் மூன்றாவது செய்யக்கூடியது வைஷ்வதேவிக்கு அப்படின்னு பேர் இப்படி பிரிச்சுருக்கா இந்த நான்கு மாதத்தில் செய்யக்கூடிய தர்ப்பணத்தை நான்காக பிரித்து காண்பிச்சிருக்க அதில் முதல்ல செய்யக்கூடியதான தர்ப்பணத்தினாலே யாகம் நம்முடைய வம்சத்தில் நம் முன்னோர்கள் யாகம் செய்து இருந்த இறந்த ஸ்திரீகள் அவர்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கறது இரண்டாவதாக செய்யக்கூடியது பிராஜாபத்தியம் விவாகம் செய்து கொண்டு நிறைய சுகங்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு சுகங்களை அனுபவிக்க முடியாமல் வசதிகள் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் புத்திரனால சம்ஸ்காரம் பண்ணப்படாமல் எதிர்பார்த்து பலனை பெற முடியாமல் உள்ள ஸ்திரீகளுக்கு திருப்தியை கொடுக்கறது மூன்றாவதாக செய்யக்கூடியது கர்ப்பத்திலேயே இந்த வம்சத்தில் வந்து பிறக்கணும்னு ஆசைப்பட்டு கர்ப்பம் வரைக்கும் வந்து பிறக்க முடியாமல் அபார்ஷனாக இறந்த ஸ்திரீகள் பிறந்து கன்னிகா பருவத்தில் இறந்த ஸ்திரீகள் கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்டு கல்யாண வயசு வரைக்கும் வந்து கல்யாணம் செய்து கொள்ள முடியாமல் இறந்த ஸ்திரிகள் இவர்களுக்கு போய் சேர்றது நான்காவதாக செய்யக்கூடியதான இந்த அஷ்டகா புண்ணியகால தர்ப்பணத்தினால குறைபட்ட ஸ்திரிகள் சுமங்கலிகளாக இருந்து குறப்பட்டு போன ஸ்திரிகள் நம்மால் பாகம் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இறந்த ஸ்திரிகள் அதாவது தாய்மாமா இருக்கார் அவருக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு நாமும் கடமைப்பட்டிருக்கோம் அதுபோல் நம்மை சுற்றி உள்ள பந்துக்களில் நாம் செய்ய வைக்கணும் நாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு இருந்து நம்மால் செய்ய முடியாமலோ அல்லது அவர்கள் எதிர்பார்த்தும் நடக்க முடியாமல் போன ஸ்திரிகள் இவர்களுக்கு திருப்தியை கொடுக்கறது அப்படின்னு இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை அந்த புராணம் காண்பிச்சு அஷ்டகாச்ச பிதாம்பை நித்தியமேவ விதீயதே நித்தியமாக சொல்லி கட்டாயம் இந்த அஷ்டகா புண்ணிய காலத்தில் நாம் செய்யணும் தாசுஸ்ராத்தம் புத குறையாது சர்வஸ்வேனாபி நித்யசஹா பரத்ரேக சர்வேஷு நித்தியமேவ சுகீபவேத் இதில் கட்டாயம் இந்த திஸ்ரோஷ்டகா புண்ணியகாலத்தில் தர்ப்பணத்தை செய்யணும் சர்வஸ்வேனாபி நித்தியசகா நம்மள்கிட்ட என்ன ஐஸ்வர்யம் இருக்கோ அவ்வளவையும் செலவழிச்சு செய்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும் இந்த அஷ்டகாஸ்ராதத்தில் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இதை செய்யலைன்னா நமக்கும் இதேபோல் துக்கங்கள் ஏற்படும் அதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கப்படாது பரத்ரேக சர்வேஷு நித்தியமேவ சுகிபவேது நாம் இதை செய்வதனால நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கும் சௌக்கியமே கிடைக்கும் ஆகையினாலே இதை கட்டாயம் நாம் செய்யணும் பித்தர சர்வ காலேஷு திசி காலேஷு தேவத சர்வே புருஷமாயாந்தி நிபானமிவனவா எப்படி ஒரு பசுமாடு மடி நிறைய பாலை வச்சுண்டு நீ கறந்து எடுத்துக்கோனு வந்து நம்ம இடத்துல காத்துருக்குமோ அதுபோல் பித்திருக்கள் இந்த அஷ்டகா புண்ணியகால திதிகளை எதிர்பார்த்து நீங்கள் எல்லோரும் செய்து உங்களுடைய துக்கத்தை அனைத்தையும் நீங்கள் போக்கிக்கணும் நான் போக்கிறதுக்கு உனக்கு தயாராக இருக்கேன்னு நம்முடைய பித்திருக்கள் வந்து காத்துருக்கா வாசல்ல நாம் தான் அதை பயன்படுத்திக்கணும் பசுமாடை கறக்காமல் விட்டால் அதனால் நஷ்டம் நமக்கு தான் அதுபோல இந்த பித்திருக்கள் வந்து வாசலில் நிற்கிறாய் இந்த திஸ்ரோஷ்டகா புண்ணிய காலத்தில் அப்போது நாம் அதை எதிர்பார்த்து இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதான இந்த புண்ணிய காலத்தை நாம் செய்து அவர்களுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக நாம் அடையணும் என்று இந்த புராணமானது இந்த சரித்திரத்தை நமக்கு காண்பிக்கிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த திஸ்ரோஷ்டகா புண்ணியகாலம் இந்த திஸ்ரோஷ்டகா புண்ணக காலத்தில் இந்த அஷ்டகாஸ்ராத்தத்தை செய்யாவிடில் நமக்கு ஒரு சம்ஸ்காரம் விட்டு போகிறது நாற்பது சம்ஸ்காரத்தில் அஷ்டகாங்கிறதும் ஒரு சம்ஸ்காரம் அது விட்டு போகிறதுங்கிறது ஒரு தோஷம் நம்மை மிகவும் எதிர்பார்த்து இருந்த ஸ்திரீகளுடைய சாபத்திற்கு நாம் ஆளாக வேண்டி வரும் இரண்டாவது மேலும் நமக்கு ஸ்கந்த புராணம் பொழுது இந்த அஷ்டகா ஸ்ராத்தத்தை யார் செய்யலையோ அவன் கட்டாயம் கயேல போய் அங்கே கயையில் எட்டு ஸ்ராத்தங்களை கட்டாயம் செய்யணும் என்று சொல்லியிருக்கு அங்கே இப்போவும் செய்து வைப்பா போனால் அஷ்டகயாஸ்ராத்தம் என்று செய்து வைக்கிறா கயேல அந்த எட்டு ஸ்ராத்தையும் செய்தால்தான் இந்த அஷ்டகாஸ்ராத்தத்தை செய்யாததினால் வந்த பாபமானது போகும் என்று காசிகண்டம் நமக்கு காண்பிக்கிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த திஸ்ரோஷ்டகா புண்ணியகாலம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்